வணக்கம் நட்டினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை மாதம் ஐந்தாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக ஸ்காட்லாந்தும் பிரான்சும் கூட்டணி வைத்துக் கொண்டன ஆண்டு போர்ச்சுகீசிய படைகள் கண்டி மீது போர் தொடுத்தன எனினும் இந்த போரில் அவர்கள் தோல்வியை தழுவினர் ஆயிரத்தி ஆறுநூத்தி ஆண்டு சர் ஐசக் நியூட்டன் அவர்கள் தனது பெற்ற பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா நூலை வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி பதினோராம் ஆண்டு வெனிஸ்வேலா ஸ்பெயினிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜெர்மனி கேமரூனை ஆக்கிரமித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு ஆஸ்திரேலிய காமன்வெல்த் சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது பிலிப்பைன்ஸின் விடுதலை அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க படைகளுக்கும் வடகொரியா படைகளுக்கும் இடையிலான முதலாவது மோதல் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யூதர்கள் அனைவரும் இஸ்ரேலில் குடியேற அனுமதி அளிக்கும் சட்டம் இஸ்ரேலில் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிபிசி தனது முதல் தொலைக்காட்சி செய்தியை ஒளிபரப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆந்திர பிரதேச மன்றம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிரான்ஸ் ஆண்டு இருந்து அல்ஜீரியா விடுதலை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் வாக்கு வயது எல்லை இருபத்தி ஒன்றில் இருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆர்த்தர்டன் டென்னிஸ் பட்டத்தை வென்ற முதல் கருப்பினத்தவர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பாகிஸ்தானில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலாவது பிரதமரான சுல்பிகர் அலி பூட்டோ தனது பதவியை இழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்வீடன் நாட்டின் டென்னிஸ் வீரரான பிஜோன் போர்க் என்பவர் தொடர்ச்சியாக ஐந்து விம்பிள்டன் ஒற்றையர் டென்னிஸ் பட்டங்களை வென்று சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதல் எண்பது வரை அவர் இந்த சாதனையை நிகழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விடுதலை புலிகளின் தற்கொலை படை பிரிவான கரும்புலிகளின் முதல் தாக்குதல் யாழ்ப்பாணம் நெல்லியடி ராணுவ முகாம் மீது நிகழ்த்தப்பட்டது ஆயிரத்தி ஆண்டு கிளோனிங் முறையில் உருவாக்கப்பட்ட டோலி என்ற ஆடு ஸ்காட்லாந்தில் பிறந்தது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 ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வண்ணசரபம் தண்டபாணி சுவாமிகள் தமிழ் இசையாளர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு க பசுபதி முற்போக்கு இடதுசாரி இலக்கியவாதி கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கு அழகிரிசாமி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வள்ளிபுரம் வசந்தன் விடுதலை புலிகளின் முதல் கரும்புலி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 தமிழ்த்தில் கரும்புலிகள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை